முப்பத்தி அபுரா அறிவிக்கின்றார்கள் எனது அடியானுக்கு உலக மக்களில் விருப்பமானவரை நான் கைப்பற்றி பின்பு அவன் பொறுமையாக இருந்து நல்லதை எதிர்பார்த்தால் அவனுக்கு என்னிடம் கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை இரண்டு நான்கு